திருவார்த்தையானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வேதமே வரம்பு பைபிள் த பவுண்டரி வாசிக்க வேண்டிய பகுதி யூதா 14 முதல் 25, ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பசுத்தவாங்களோடும் கூட கத்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் இவர்கள் முருமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள் இவர்களுடைய வாய் இருமாப்பானவர்களை பேசும் தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அப்போசரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகி ஏசு கிருஷ்ணனுடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள் அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னையில் இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் உதறி தள்ளுங்கள் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசுட்டொர்களாய் நிறுத்தமும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் ப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக ஆமேன் இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் நூற்றி 105 நூற்றி உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது a lamp to my feet and a light to my path ஆவிகளை பகுத்தறிவதின் அத்தியாவசியத்தை நான் உங்களுக்கு நேற்று சுட்டி காட்டினேன் ஆவிகளை பகுத்தறிய ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ள நான்கு முக்கிய ஏதுக்களில் முதலாவது வருவது திருமறை மறைநூல் பைபிள் த வேர்ட் ஆஃப் காட் பரசுத்த ஆவியானவர் இறங்கிய பெந்தை நாளானது யூத சரித்திரத்தில் அசாதாரணமானதொரு நிகழ்ச்சியாகும் மேலரை சம்பவங்களை கண்டு குழப்பமடைந்தோருக்கு பேரு எதமாய் விளக்கம் கொடுத்தான் தெரியுமா தீர்க்கத்தரிசியாகியோவேலினால் உரைக்கப்பட்டபடியே சொல்லப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்று அப்போ சிலர் இரண்டாம் அத்தியாயம் பதினாறாம் வசனத்திலே அவன் சுட்டி எழுதப்பட்டிருந்த திருவசனமே அந்த நாளில் கண்டது கேட்டது யாவற்றிற்கும் அவர்களுக்கு முழு அதிகாரமும் அங்கீகாரமும் கொடுத்தது இந்நிகழ்ச்சியில் மட்டுமல்ல தங்கள் வாழ்க்கை மற்றும் ஊழியம் முழுவதிலும் அப்போ சிலர் எழுதப்பட்டிருக்கிறது இட் இஸ் ரிட்டர்ன் என்பதையே தங்களது சொற்பொழிவுகள் மற்றும் செயல்பாடுகள் யாவற்றிலும் உரை கல்லாய் கொண்டிருந்தனர் இதோ சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் நான்காம் அத்தியாயம் பதிமூன்றாம் வசனம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி பாருங்க எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆபிய இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் ஒன்று குருந்தியர் முதலாம் அத்தியாயம் முப்பது முப்பத்தி அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி அடிக்கோடிடுங்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பிரசுத்தமும் மீட்புமானார் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் அடிக்கோடி எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் இப்படி தங்களுடைய வாழ்க்கையோ தங்களுடைய ஊழியமோ எதுவென்றாலும் அவர்கள் எழுதியிருக்கிறதே என்ற அடிப்படை அந்த வரம்பிற்கு அவர்கள் மீறவே இல்லை அதற்குள்ளேயே தங்களை அடக்கி காத்துக் கொண்டார்கள் தங்களிடமிருந்து விசுவாசிகள் எண்ணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அப்போஸ்தர்கள் விரும்பினார்கள் என்று கவனியுங்கள் ஒன்று குருந்திய நான்கு ஆறிலே இவ்விதமாக பவுல் எழுதினார் தற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்க பியாண்ட் வாட் இஸ் ரிட்டர்ன் தமக்கு பிதாவானவர் ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தும் எழுதப்பட்டிருக்கிறதற்கு உள்ளேயே செயல்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவிடம் இருந்துதான் அப்போ சிலர் இந்த தத்துவத்தை கற்றுக்கொண்டனர் எழுதப்பட்டிருக்கும் திருமறையையும் மிஞ்சி செல்வதற்கான அபிஷேகம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எந்த ஊழிய காரணாவது எந்த விசுவாசியாவது எண்ணினால் அது மடமையன்றி வேறு ஒன்றுமே இல்லை சில பிரசங்கிமார் யோவான் இருபது முப்பதை சுட்டி காட்டி தங்களது விகர்பமான வெளிப்பாடுகளுக்கு புகலிடம் தேடுகின்றனர் யோவான் இருபது முப்பது என்ன தெரியுமா இந்த புத்தகத்தில் எழுதுகிற வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு செய்தார் எனவே எத்தனையோ காரியங்கள் வசனத்தில் இல்லாமல் நடக்கலாம் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆனால் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதாவது யோவான் இருபது முப்பத்தி ஒன்றை வாசித்து பார்த்தால் ஏசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியும் விசுவாசித்து அவர் நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன அதாவது கிறிஸ்துவுக்குள்ளான நமது வாழ்க்கைக்கு தேவையானது எழுதப்பட்டிருப்பதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்பதுதான் அதன் பொருள் எங்கே நிறுத்துகிறதோ அங்கே நாமும் நிறுத்தி வேண்டும் எனவேதான் நீதிமொழியில் இருபத்தி ரெண்டு இருபத்தி வாசிக்கிறோம் உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லக்குரிய மாற்றாதேஷன்ஸ் பூர்வ எல்லைக்குரியை நாம் மாற்றவே கூடாது இன்றைக்கு அநேக அனுபவங்கள் அநேக செய்திகள் ஆன்மீக தோற்றம் அளித்தாலும் அவை திருவசனத்திற்கு ஏற்பவை அல்ல இட் மேக் மேல் உள்ள மனிதனுக்கு எப்பொழுதுமே நூதனங்களில் தான் நாட்டம் அதிகம் அதாவது நாவல் டிஸ் ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் ஆகையால் பொதுவாக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாத இருக்கிறார் என்று சொல்லி சிவமொழிப்பன் கூட்டங்களிலேதான் சொல்வார்கள் ஆனால் இவரையர் பதிமூணு எட்டு ஒன்பதை வாசித்து பார்த்தால் ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய ஆகையால் பலவித அந்நிய போதனைகளினால் நீங்கள் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் பாருங்கள் எப்படி வசனத்தை அதனுடைய சூழமைப்பில் வைத்தே நாம் அர்த்தப்படுத்த வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சகோதரி சுஜானா ஜெகநாதன் எழுதிய ஒரு பாடலில் இருந்து ஒரு கவியை நான் பாட முயற்சிக்கிறேன் என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை குரூபை சூழ்ந்து கொள்ளுதே இன்னும் அருமையான பாடல் என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வலிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரே கிருபை சூழ்ந்து கொள்ளுது உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது word is a lamp to my feet and a light to my path. Bible is the boundary. வேதமே வரம்பு எங்கள் மகாபரிய தேவனே அருமையான நம்முடைய வேத புத்தகத்திற்காக விலை உருந்து உடைய வேத புத்தக புத்தகத்திற்காக பொன்னிலும் விலை உயர்ந்த நம்முடைய வேத புத்தகத்திற்காக தேனிலும் இனிமையான முடைய வேத புத்தகத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே இந்த வேத புத்தகம் காட்டும் வெளிச்சத்திற்கு வெளியே நாங்கள் போய் இருளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதபடி எப்பொழுதும் எங்களுடைய சொற்கள் எங்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய சொற்பொழிவுகள் எங்களுடைய ஊழியம் எங்களுடைய பணி எங்களுடைய காரியங்கள் உபதேசம் அத்தனையும் நாங்கள் இந்த திருவசன வரம்புக்குள்ளேயே வைத்துக் நீர் என்று எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்து எழுதியிருக்கிறதே என்கிற உமுடைய திருவார்த்தைக்குள்ளே தம்மை காத்து கொண்டார் அப்போ அதே பாணியிலே எழுதியிருக்கிறபடியே எழுதியிருக்கிறபடியே எழுதியிருக்கிறபடியே என்று அவர்கள் தங்களையும் காத்துக்கொண்டார்கள் கடைசி காலத்திலே வாழ்கிற நாங்கள் பிசாசின் வஞ்சகத்திற்குள்ளே அகப்பட்டு விடாதபடி எங்களையும் ஆண்டவரே தேவிரி எழுதியிருக்கிறபடியே எழுதியிருக்கிறதே என்கிற அந்த வரம்புக்குள் நீர் எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் வீணான காரியங்களிலே நாட்டம் கொள்ளுகிற எங்களுடைய கர்த்தாவே நூதனங்களின் மேல் இருக்கிற எங்களுடைய இச்சையை நீர் எங்களை விட்டு நீர் எடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய இருதயங்கள் கிருபையினால் ஸ்திரப்படுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்